வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி மாமன்னர் ஜனகரின் ஆட்சியில் அந்தனர் ஒருவர் தவறு விட்டார் அவரை தண்டிக்க தீர்மானித்த ஜனகர் நீங்கள் உடனே எனது ராஜ்யத்தை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டார் அதை கேட்ட அந்தனர் மன்னா உங்கள் எல்கை எதுவரை என்று எனக்கு தெரியாது எது என்று தாங்கள் சொன்னால் அதை தாண்டி நான் சென்று விடுகிறேன் என்றார் இந்த மிதிலாபுரி முழுவதும் என் அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான் பிறகு ஏன் அந்தனர் இவ்வாறு கேட்கின்றார் என ஜனகர் சிந்திக்க ஆரம்பித்தார் என் அதிகாரம் இந்த அரண்மனைக்குள் மட்டும்தானே அந்தனர் இதன் எல்லையை தாண்டிவிட்டால் வேறு எங்காவது போய் பிழைத்துக் கொள்வார் அவர் மீது நாம் அதிகாரம் செலுத்த முடியாதே என சிந்தித்தவர் மேலும் யோசனையை படரவிட்டார் இந்த அரண்மனைக்குள் என் அதிகாரம் செல்லுமென்று நினைத்தது கூட தவறுதான் காரணம் இந்த அரண்மனைக்குள் அமர்ந்து கொண்டு ஜனகராகிய நான் கட்டளையிடுகிறேன் ஏ என் உடம்பே நீ இப்படியே இளமையாயிரு என கட்டளையிட்டால் என் உடம்பு என் உத்தரவுக்கு கட்டுப்படுமா அடடா என் உடம்பின் மீது கூட எனக்கு அதிகாரமில்லை அப்படியிருக்க இன்னொருவர் மீது எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கருதினார் மொத்தத்தில் இவ்வுலகில் வாழும் மனிதருக்கு தனக்குத்தானே அதிகாரம் செய்து கொள்ளக்கூட அதிகாரம் இல்லை என்பது புரிந்தது எல்லாமே கடவுளின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்பதனை ஜனகர் சூசகமாக புரிந்து உடனே அவர் அந்தனரிடம் என் அதிகாரத்திற்கு உட்பட்டது எதுவும் இந்த உலகில் இருப்பதாக தெரியவில்லை எனவே நீங்கள் உங்கள் விருப்போல எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் என தண்டனையை ரத்து செய்தார் உடனே அந்தனர் என்ன இவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தும் உங்களுக்கு அதிகாரமில்லை என்கிறீர்களே என வியப்புடன் கேட்டார் மனதில் தோன்றி அனைத்தையும் ஜனகர் அந்தனரிடம் விளக்கினார் உடனே அந்தனர் தர்ம உருமாறி ஜனகரே உமை சோதிக்கவே யாம் தவறிழைத்தது போல நாடகமாடினோம் நாட்டின் எல்லை எது என்ற ஒரே கேள்வியிலேயே உலக வாழ்வின் யதார்த்தத்தை கண்டுகொண்ட ஆணவமற்ற மன்னவர் நீவீர் நீவீர் வாழ்க என கூறி தர்ம தேவதை புறப்பட்டது தவறு செய்தவர்களை தண்டிக்க கூடாது என்று இந்த கதையினை தவறாக புரிந்து கொள்ள கூடாது அதிகாரத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல சாதாரண மனிதனும் கூட தன்னால்தான் உலகம் நடக்கிறது என எண்ணுதல் கூடாது கடவுளின் கட்டளைப்படியே அனைத்தும் நடக்கிறது எனப் புரிந்து கொண்டால் மனதில் ஆணவத்திற்கு இடமிருக்காது